அனைவருக்கும் வணக்கம் நற்றிநயின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளிலே தேசி மாணுவேல் இந்த நாள் சிந்தனை தலைப்பு சுய நலம் வயலில் களை எடுப்பவர்கள் பணி நேரத்திற்கு முன்பே வரப்புக்கு வந்து விடுகிறார்கள் விவசாயி ஏதாவது சொன்னால் அந்த அறைகுறை ஆட்களும் கிடைக்க மாட்டார்கள் கட்டுமான பணியாளர்கள் சிலர் சூரியன் மறைவதற்கு முன்பே வீட்டிற்கு கிளம்ப தயாராகி விடுகிறார்கள் மண்ணும் சல்லியும் விற்கும் விலையில் வீட்டை கட்ட பெரும் பாடுபடுகிறான் நடுத்தர குடும்பத்து நாயகன் அலுவலகம் ஆறு மணிக்கு முடிகிறதென்றால் ஐந்து மணிக்கே பையை தயாராக்கி கிளம்ப போகிறேன் என்று அதற்குரிய செய்கைகளை பல ஊழியர்கள் பல நிறுவனங்களில் அவர்கள் வெளியிடுவதை பார்க்க முடிகிறது சங்க ஊது முன்பே சாப்பாட்டு கிளம்பியுடன் தொழிற்சாலை பணியாளர்கள் உண்டு இவர்களுடைய உரிமைகள் உட்கார்ந்து கொண்டும் கடமைகள் கட்டிலில் படுத்து கொண்டும் இருக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து முதல் தேதி எதிர்பார்த்தும் பணியிடத்திற்கு வந்ததுமே ஆறு மணி எப்போது ஆகும் என்றும் இயக்கத்திலும் இருக்கும் இவர்கள் வாரமாக இருக்கும் மனிதர்கள் இவர்களால் நிறுவனத்தின் நிர்வாக சுமை ஏறுமை தவிர பனிச்சுமை குறையாது ஆம் நாம் இயற்கையை சில சமயங்களில் சுயநலத்தோடு கூடதான் பார்க்கின்றோம் மனிதன் சுயநலவாதி எந்த மரத்திடம் கோடாரிக்கு காம்பு பெறுகிறானோ அந்த மரத்தை அதே கோடாரியால் வெட்டி வீழ்த்துகிறான் சிந்திப்போம் பணி செய்யும் இடங்களில் வாழும் சமுதாயத்தில் சுயநலத்தை தவிர்ப்போம் நன்றி